செவ்வாய்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாக உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சென்னை கூடுதல் தொழிலாளர் ஆணைய கட்டுப்பாட்டின் இயங்கும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய முத்திரை ஆய்வாளர் அலுவலகங்களில் காலியாக உள்ள பதினாறு முத்திரை கொள்ளர் பணியிடங்கள் இனசுழற்சி அடிப்படையில் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்புகள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் கோவையில் வாடகைக்கு கடையெடுத்து கள்ள நோட்டுகள் அச்சடித்த இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அஞ்சலி நிகழ்வில் பாஜக சார்பாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதரவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சேலத்திலிருந்து சென்னை சென்ற ஐந்து கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் கொள்ளை போனது தொடர்பாக பதிமூன்று பேரை கைது செய்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூரில் இருந்து கோவைக்கு ஏசி வசதி கொண்ட புதிய விரைவு பேருந்தை தமிழ்நாடு போக்குவரத்து கொடியசைக்கு துவக்கி வைத்தார் இரண்டு பலிக்கொண்ட ஐதராபாத் இரட்டை குண்டுவெடிப்பு வழக்கு தீர்ப்பு செப்டம்பர் நான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மேகாலயா மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதல்வர் கான் சங்மா வெற்றி பெற்று தனது மூவர் பதவியை தக்கவைத்துக் கொண்டார் மேற்குவங்கத்தின் சிலிபுரி பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள மூவாயிரம் கோழி மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர் இந்தியாவில் முதல் முறையாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் விமானம் ஒன்று உயிரி எரிபொருள் மூலம் இயக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஜாமாவான நிறுவனம் நிறுவனத்தை கையகப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளது எகிப்தில் உள்ள தீவிரவாத அமைப்பையும் ஒப்பிட்டு பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு ஒப்படைக்க கோரி ஆண்டிபுவா அரசிற்கு சிபிஐ கடிதம் எழுதியுள்ளது கேரளாவில் தொடர் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் நிலச்சரிவுகளால் சேதமடைந்த சாலைகள் பாலங்கள் பாதாள சாக்கடைகளை சீரமைக்க பதினெட்டு மாதங்களில் ரூபாய் ஐந்து ஆயிரத்து பதினைந்து கோடியும் தேவைப்படும் என கேரள பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது கல்வி கடன் பெறுவதில் இந்திய மாநிலங்களில் தமிழகம் முதல் உள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்தவரின் சட்டை பாக்கெட்டில் அவரது கை படிகாரம் டாலருக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து ஆற்றலீர் ஆணையத்தின் கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் லாகூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புளிச்சர் பரிசு பெற்ற புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் திரைக்கதை எழுத்தாளருமான நில் சைமன் தனது தொன்னூற்று ஓராவது வயதில் காலமானார் நவாஸ் ஷெரீப் மீதான ஊழல் வழக்குகளை ஆறு வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்று இரண்டு ரூபாய் வரை ஏலம் போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகும் அமெரிக்க அதிபர் டிரம்பை தனது அட்டை படங்கள் மூலம் கடுமையாக விமர்சித்து வருகிறது மியான்மர் ியா மக்களுக்கு எதிராக இன படுகொலை நோக்குடன் படுகொலைகளையும் பாலியல் வன்முறைகளையும் முன்னெடுத்துள்ளனர் என விசாரணையாளர்கள் மியான்மர் அதிகாரிகளையும் விசாரணை செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது வீரர்கள் சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் வியட்நாமின் வெளியுறவுத்துறை மந்திரி பாம்பி தலைமையிலானியா வியட்நாம் வெளியுறவுத்துறை சார்ந்த பதினாலாவது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சுஷ்மா சுராஜ் வியட்நாம் சென்றுள்ளார் இந்நிலையில் வியட்நாமில் இருக்கும் சுஷ்மா சுராஜ் எதிர்பாராத விதமாக இலங்கை பிரதமர் சந்தித்தார் இந்த திடீர் சந்திப்பும் அடுத்த இருவரும் இரு நாடுகளின் உறவு மற்றும் பல்வேறு குறித்து ஆலோசனை நடத்தினர் ஆஸ்திரேலியா முன்னாள் பிரதமர் மல்பூ டன்புல் என்பி பதவியையும் ராஜினாமா செய்கிறார்கள் ஆப்கானிஸ்தானின் உட்பட பத்து பயங்கரவாதிகள் இரண்டாவது உலக போரின் போது வீசப்பட்ட வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் இந்திய பங்கு சந்தைகள் புதிய உச்சத்தை தொட்டன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் அணியில் முப்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளை கடந்தது இந்நிலையில் வாரத்தின் முதல் 221 இருபத்தி ஒரு புள்ளிகள் உயர்வுடன் முப்பத்தி எட்டு தொடங்கிய நாற்பது புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து புதிய உச்சமாக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது பங்கு சந்தையில் முதலீடு செய்து பெரும் கோடீஸ்வரரான வாரன் நிறுவனத்தின் முதலீடு செய்ய தகவல் வெளியாகி விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டு போட்டியின் பெண்கள் ஹாக்கியில் இந்திய அணி பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது வரலாற்று சாதனை படைத்துள்ளார்கள் வெண்கலம் என்றார் சாய்னா வெள்ளி பதக்கத்தை சிந்து உறுதி செய்தார் ரஞ்சு கோப்பை கிரிக்கெட் தொடரில் புதிதாக உத்தரகாண்ட் புதுச்சேரி அணியை சேர்க்க பிசிசி ஐ ஒப்புதல் அளித்துள்ளது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான நானூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழக வீரர் வெள்ளிப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை தெரிவித்தார் ஆசிய விளையாட்டு விழாவில் எண்ணூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கை வீராங்கனை கயந்த் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளது பெண்களுக்கான மூவாயிரம் மீட்டர் தடை தாண்டுதல் ஓட்ட இந்தியாவின் சுதாசிங் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் திரைச்செய்திகள் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படம் சர்கார் விவசாயம் அரசியல் கலந்த கதைகள் தயாராகி வரும் இந்த படத்தில் விஜயுடன் வரலட்சுமி ராதாரவிட பலர் நடிக்கிறார்கள் ராதாமோகன் இயக்கத்தில் ஜோதிகா விதாத் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் காட்சி மொழி இந்த படத்தில் நடிகர் சிம்பு கௌரவ வேடத்தில் நடித்துள்ளார் துருவங்கள் பதினாறு படத்தின் மூலம் அதிக கவனம் பெற்ற இயக்குனர் கார்த்திக் நரனின் அடுத்த படம் நரகாசுரன் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமுறுத்துளி பொது அறிவு புவியல் அறிவோம் அஞ்சல் தலை நித்த முரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செல்மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்